நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் செப்டம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ரஷ்யாவின் தூரக்கிழக்கு பிராந்தியத்திற்கான வளர்ச்சிக்கு இந்தியா ஒரு பில்லியன் டாலர் கடன் உதவி வழங்குவதாக அறிவித்துள்ளது இரண்டு இந்தியாவின் தொழில்நுட்ப தொடக்க நிலைக்கு நிதி உதவி அளிக்க ஜப்பான் நாடு ஆர்வம் தெரிவித்துள்ளது மூன்று சியோல் பாதுகாப்பு உரையாடல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் கருப்பொருள் ஒன்றாக அமைதியை உருவாக்குதல் மற்றும் சவால்களும் பார்வையும் இனியன்றைய கேள்விகள் ஒன்று எந்த ஆண்டுக்குள் உலக சுகாதார தென்கிழக்கு ஆசிய பிராந்தியம் தட்டம்மை மற்றும் ரூபில்லா நோய்களை அகற்ற இலக்கு நிர்ணயித்துள்ளது இரண்டு புகழ்பெற்ற புலம்பெயர்ந்தோர் மற்றும் இந்தியாவின் பெருமை ஆகிய இரண்டு காபி டேபிள் புத்தகத்தை வெளியிட்டுள்ளவர் யார் மூன்று ஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பங்கேற்க எந்த இரண்டு கப்பல்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து இந்தியாவிற்கு அனுப்பப்படவுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்